வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூற்றி நான்காவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட இந்திய லங் டி விளையாட்டு அணியின் கேப்டன் தேவசித்தம் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக படை அமைக்கப்பட்டுள்ளது வடசென்னை வேட்பாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக ஒய்வு பெற்ற ஐ அதிகாரி மௌரியா களமிறங்குகிறார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுவான ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் டி தினகரன் தரப்பு முறைப்படி கோரிக்கை விடுத்துள்ளது மத்திய சென்னை வேட்பாளராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணன் சுயேட்சையாக போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளார் இவர் கட்சி சார்பில் முப்பத்தை வேட்பாளர்கள் நாடெங்கு போட்டியிடுகின்றனர் ஜிப்பரை விட புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி கட்டணத்தை உயர்த்தியதால் அதை திரும்பப் பெற வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் சண்டை போடுவது போல தோன்றும் ஆனால் இரு கட்சிகளும் ஒன்றுதான் என புதுச்சேரியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் சீமான் பேசியுள்ளார் ராதாரவி திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது தேர்தல் நேரத்து நாடகம் என்று திமுகவை கடுமையாக சாடியுள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் இந்திய செய்திகள் உத்தரபிரதேச மாநிலம் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகை ஜெயபிரதா போட்டியிடுகிறார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருவாய் உறுதியளிப்பு திட்டத்தின்கீழ் ஏழைகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் எழுபத்தி வரை வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பதினைந்து நாட்களில் ரூபாய் ஐநூற்று கோடிக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய பாஜக அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக தொழிலதிபர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ் குமாரின் நடத்திய விசாரணை குறித்து சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவாவில் தேவாலயங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இன்னும் பத்து நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எஸ்பிஐ வங்கி தலைவர் ரஜினிஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் சிறுமிகள் கட்டாயமதமாற்றம் செய்யப்பட்டு திருமணம் செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டும் பணியை மேற்கொள்வதற்கு அமெரிக்க ரானுவத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் ஒருமுறையாவது தன்னை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் ஆசையை நூற்றி வயதான இங்கிலாந்து பெண்மணி கூறியுள்ளார் அவரது ஆசையையும் காவல்துறையினர் நிறைவேற்றியுள்ளனர் இடாய் சூறாவளியினால் மொசம்பிக்கில் சுமார் ஒன்று மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது திப்பு சுல்தான் பயன்படுத்திய தங்க கைப்பிடி பதித்த வாழ் அரிய துப்பாக்கி போர்வாள்கள் அடங்கிய எட்டு அரிய தொல்லியல் பொருட்கள் இங்கிலாந்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஏலம் விடப்பட இருக்கின்றன வணிகச் செய்திகள் மருத்துவர்களின் நிதி தேவைகளுக்காக பிரத்யேகமாக மருத்துவ லோன்கள் வழங்கப்படும் என்று பஜாஜ் பின்சர் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஆப்பிள் நிறுவனத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் ஆப்பிள் டிவி பிளஸ் சேவை அறிமுகமானது இதன் மூலம் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ போன்ற வீடியோ ஸ்ட்ரீமிங் சேவைகளுக்கு போட்டியாக ஆப்பிள் நிறுவனமும் களம் இறங்கியுள்ளது வாரத்தின் இரண்டாவது வர்த்தக நாளான நேற்று ஒரு உயர்வுடன் இந்திய பங்குச்சந்தை முடிவடைந்தது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் நாநூற்று புள்ளிகள் உயர்ந்து எட்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று புள்ளியில் நிறைவடைந்தது எஸ்பிஐ வங்கி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அனைத்து விதமான வசதிகளையும் பெற எஸ்பிஐ போன் banking என்ற சிறப்பான வசதியை நடைமுறையில் வைத்துள்ளது ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை பின்பற்றாத பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு ரூபாய் இரண்டு கோடி அபராதம் விதித்து ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன ஐ போட்டியில் மன்காட் முறையில் நான் ஸ்ட்ரேக்கரை ஆட்டமிழக்க செய்யும் முறையை சிஎஸ்கே கேப்டன் தோனியும் ஆசிபிய அணியின் கேப்டன் விராட் கோலியும் எதிர்த்தார்கள் என்று ஐ தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் ஐ தொடரில் விளையாடும் கிங்ஸ் லெவன் அணியின் கேப்டன் ரவிச்சந்திர அஸ்வின் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பி சிசிஐ ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த பதினேழு வயது வேகப்பந்து வீச்சாளர் ரஷிக் சலாம் அடுத்த சில ஆண்டுகளில் பெயர் சொல்லும் ஒரு பவுல் எ எழுச்சி பெறுவார் என்று மும்பை இந்தியன்ஸ் வீரர் யுவராஜ் சிங் புகழ்ந்து கூறியுள்ளார் திரைச் செய்திகள் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு துருக்கியில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே கண்கள் இயக்குநர் ரோஹின் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவாக உள்ள படத்தில் தமன்னா நடிக்க ஒப்பந்தமாக்கியுள்ளார் பிரபுதேவா தமன்னா கோவை சரலா ஆர் பாலாஜி நடிப்பில் ஏ எல் விஜய் இயக்கியுள்ள தேவி டூ படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்